அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவில் இருந்த எஸ் இமானுவேல் அமெரிக்க நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரகாம் லிங்கன் இவரது வாழ்க்கை தோல்வி நிரந்தரமானது அல்ல என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது இவர் சந்தித்த அனுபவங்கள் கடினமான குழந்தை பருவம் ஒரு வருடத்திற்கும் குறைவான முறையான கல்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு வியாபாரத்தில் தோல்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு தேர்தலில் தோல்வி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் வியாபாரத்தில் தோல்வி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு மீண்டும் தேர்தலில் தோல்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு சட்டசபை தேர்தலில் தோல்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு தேர்தலில் தோல்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு தேர்தலில் தோல்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு செனட் பதவியில் தோல்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு செனட் பதவியில் தோல்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியாக மாபெரும் வெற்றி பெற்றார் அபிரஹாம் லிங்கன் இவரது வாழ்க்கை தோல்வி நிரந்தரமானது அல்ல தோல்வியை கண்டு பயப்பட வேண்டாம் வெற்றியை விட்டுவிடுதல் என்பது தற்காலிகமான பிரச்சினைக்கு எடுக்கப்படும் ஒரு நிரந்தர முடிவாகும் பலர் வெற்றியின் மிக அருகில் வரும்போது சோர்ந்து போய்விட்டு விடுகிறார்கள் வின்சன் சர்ச்சில் என்ற இங்கிலாந்து பிரதமர் ஒரு பெரிய கூட்டத்தில் பேச எழுந்து ஒருபொழுதும் சோர்ந்து போகாதீர்கள் ஒரு சோர்ந்து போகாதீர்கள் ஒரு சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அமர்ந்தாராம் இன்று ஒவ்வொரு ஒரு சிந்தனையிலும் இதைத்தான் நாம் பதித்துக் வேண்டும் வெற்றி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்று அதை நாம் உரிய முறையில் முயற்சித்து பெற நினைக்கின்ற நிச்சயம் வெற்றி பெறுவோம் அழகை பற்றி கனவு காணாதீருங்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் அதை வென்றுவிடலாம் நன்றி